அபுரார் அதிகல்லா்கள் அறிவிக்கின்றார்கள் விதவைக்கும் ஏழைக்கும் உழைப்பவர் இறை வழியில் பாடுபடுபவர் போலாவார் என்று நபிசல்லாகுமா அணைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் சடைவடையாது நின்று வணங்குபவர் போலாவார் நோன்பை முறிக்காது தொடர்ந்து நோன்பு வைப்பவர் போலாவார் என்றும் நபிசல்லாகுமா அநேகி வசல்லம் அவர்கள் கூறியிருப்பார்கள் எனவும் எண்ணுகிறேன் புகாரி ஐந்து மூன்று முஸ்லிம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு